ஹதீஸ் நானூற்றி அறுபத்தி மூன்று கூறியதாவது அவர்கள் கை நரம்பில் தாக்கப்பட்டார் அவரை அருகிலிருந்து நோய் விசாரிப்பதற்கேற்ப பள்ளியிலேயே அவருக்கு கூடாரம் ஒன்றை நபிசல்லூ அலஹி வசல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் அதற்கு கூடாரம் அமைந்திருந்த பனு கிஃபார் குலத்தினருக்கு சாந்துடைய கூடாரத்திலிருந்து பாயும் ரத்தம் அச்சத்தை ஏற்படுத்தியது கூடாரவாசிகளே உங்கள் தரப்பிலிருந்து எங்களை நோக்கி பாய்கின்றது என்ன என்று கேட்டுக்கொண்டு அங்கே பார்த்தபோது காயத்திலிருந்து ரத்தம் வடிய சாதரலியல்லாகும் அவர்கள் இருந்தார்கள் அந்த காயத்தினாலேயே மரணமும் அடைந்தார்கள்